ம்ோமா விதாதிபர்வம் வை வேதாச்சோதி தமீ தம்ஹேவாத்முஷம் முமம் பிரபத்தியே ஓம் நமோதிப்போமவித்திராயிருப்போ வம்சரிஷிப்போ மகத்தோ நமோ குருப்ப प्रत्यगर्थो ோோப்ளவரோவம பரமசுகம் கேவலம் ஜானமூர் ன்ீதம் ககனத்திரஷம் தியலட்சியம் ஏகம் நித்தியம் விமமீபோதம் பாதீதம் திரிணரகிதம் ஷுரும் தம் நமா குருபிரோர்ணுவோ மகேஸ்வர பரம்மஸ்மீ குரவே நமக்கு நமஸ்ரீசங்க குருபாதாம்புஜன்மே சவிலாசமோோய சதமேகம்வித்தைக ஆக அசத்தமீத் தசக தொண்ணூற்றி வரை முடிச்சிருக்கோம் தொண்ணூற்றி ஒம்பது படிக்கணும் சதத்வை பூமியாதிணி சாந்தோக்கியமந்திரம் சதேவசோமிய இதமக்கர ஆசீ அதுக்கு விளக்கமாக இந்த அத்தியாயம் அமைஞ்சிருக்கு பஞ்சமதா மகாபூத விவேகம் இதில் இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மன் மட்டுமே இருந்தது அந்த பிரம்மன் ஏகம் ஏவம் அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் பார்த்தோம் பிரம்மன் மட்டுமே இருந்தது எதப்போ இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு எவைகள் இவைகள் எவைகள்னு என்ன இந்த பஞ்சபூதங்கள் இந்த உலகங்கள் இந்த உடல்கள் இந்த மனம் புத்தி அதோடு நம்ம அனுபவிக்கிற விஷயங்கள் பிரம்மனைத் தவிர எவைகளெல்லாம் இருக்கிறதோ இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அது பிரம்மனாகவே இருந்தது பிரம்மனாக மட்டும் இருந்தது வேற எதுவும் இல்லை அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன் அது ஒன்று மட்டுமே இருந்தது அதற்கு அவயவங்கள் இல்லை உறுப்புகள் இருக்கிற மாதிரி கைகால் இருக்கிற மாதிரி இல்லை ஒன்றாகவே இருந்தது அதைப்போல வேறொரு பிரம்மனும் கிடையாது அது மட்டுமே இருந்தது அதற்கு வேறாக எதுவும் கிடையாது அது அத்விதீயம் ஏகம் ஏவம் அத்விதீயம் இந்த வார்த்தை மைண்டில் பதிஞ்சிடணும் சதேவ சோம்ய இதமக்கர ஆஷித் ஏகம் ஏவ அத் தீயம் இது ஒரு மகாவாக்கிய மாதிரி பிரம்மனுக்கு லட்சணம் இது பிறகு அதை சொல்லி முடித்த பிறகு என்ன பண்ணார் நாற்பத்தி ஆறு வரைக்கும் என்னுடைய விளக்கமெல்லாம் பார்த்தோம் இல்லை இந்த மந்திரத்திலே ஒரு விளக்கம் வந்தது தோன்றுவதற்கு முன்பு ஒன்றுமே இல்லை அதுவாக வந்துச்சுன்னு சொல்லி அசத்தியவ இல்லாமையிலிருந்து இவையெல்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இதிலே வந்தது அதற்காக பல மதவாதிகளுடைய கருத்துக்களை பூர்வபட்சமாக சொல்லி அதெல்லாம் நிராகரணம் பண்ணார் அதெல்லாம் தப்பு அது கிடையாதுன்னு சொல்லி பிறகு முடித்த பிறகு மாயா தத்துவத்தை அறிமுகம் பண்ணார் இவைகளெல்லாம் தோன்றியதே எப்படி தோன்றியது அப்படிங்கும்போது மாயைன்னு ஒன்று இருக்கு அது தனியாக இல்லை பிரம்மன்னு பிரம்மன் என்னான்னு பார்த்தாச்சு அப்போ பிரம்மன் மட்டும் இருந்தால் தோன்றாது அப்போ மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குன்னு அறிமுகப்படுத்தினார் அந்த மாயா தத்துவம் எப்படி இருக்குது தனியாக இருக்காது அது என்றைக்குமே மாயை பிரம்மனை சார்ந்து தான் இருக்கும் அது ஒரு சக்தினார் சக்தி எப்பயுமே தனியாக இயங்காது உன்னை சார்ந்ததே இயங்கும் தூக்கும் சக்தி கையை சார்ந்ததே இருக்கும் பார்க்கும் சக்தி கண்ணை சார்ந்ததே இருக்கும் அது மாதிரி மாயை என்பது ஒரு சக்தியாக இருப்பதால் இங்கே முக்கியமான கருத்து மாயைக்கு இந்த அத்தியாயத்தில் சக்தின்னு ஒரு த தத்துவத்தை சொன்னார் அது நிஷ்டத்துவம் தோற்றமாக இருக்குது கண்ணுக்கு தெரிகிறது மாதிரி இருக்கும் ஆராய்ச்சி பண்ணால் போயிருந்தாலும் எல்லா இடத்துலையும் வருது இங்கே ஒரு சக்தின்னார் அந்த சக்தின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா சக்தி எப்பொழுதுமே ஒன்றை சார்ந்தது எனக்கு தனியாக இருக்காது அப்போ இது ரெண்டும் சேரும் பொழுது அதிலிருந்து சிருஷ்டி உருவானது அப்படின்னு முதல்ல ஆகாச சிருஷ்டியாக சொன்னார் பஞ்சபூத சிருஷ்டி அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்தார் ஏன்னா அந்த அத்தியாயத்துக்கு பேரே பஞ்சமகா பூத விவேகம் இதில் ஆகாசத்தை பற்றி அதிகமாக சொன்னார் ஏன்னா முதல் சிருஷ்டி ஆகாசம் அது வந்து நம்ம ஆகாசத்தை எப்போயுமே பிரம்மனோடு ஒப்பிடுவோம் பிரம்மனுக்கு ஈக்குவலாக உதாரணம் சொல்லும்போது ஆகாசத்தை சொல்லுவோம் இப்போ ஆகாசமும் தெரியும் உண்மையாக இருக்கிறது மாதிரி ஆகாசமும் தோன்றுச்சு அதில் ஒரு குணமும் இருக்குது சத்தம்கிற குணம் இருக்குது இடம் கொடுத்தலுங்கிற ஒரு குணம் இருக்குது சொல்லி அதுவும் மெத்தியா அப்படிங்கிற கருத்தை வலுவாக நிலைநாட்டினார் பிறகு மிச்சம் நான்கு போதங்களை சுருக்கமாக சொல்லிட்டு வந்துட்டார் ஆகாசம் மித்தியா அப்படின்னு நிலைநாட்டுவதற்கு ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா சத்ரம்மனுக்கு வேறானது அதற்கு எதிரானது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி நிறுவனம் பண்ணியாச்சுன்னா ஒருத்தன் நல்லவன் அவனுக்கு எதிரியானவன்னு என்ன அர்த்தம் அவனுக்கு எதிரானவனு என்ன அர்த்தம் கெட்டவனு அர்த்தம் சத்துக்கு வேறானதுன்னு சொல்லியாச்சுன்னா சத்துனால் இருத்தல் உண்மையாக இருத்தல் அதுக்கு வேறாக இருக்குது அதுக்கு எதிராக இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்போ இல்லாததுன்னு அர்த்தம் சத்து அசத்தாயிரும் இப்படிதான் நிரூபணம் பண்ணார் இதே மாதிரி வாயு பிறகு அக்னி பிறகு ஜலம் மண் தத்துவம் வரைக்கும் நம்ம நிரூபணம் பண்ணி முடித்தார் தொண்ணூற்றி மூணில் ரெண்டாவது வரி வரைக்கும் அதில் சொல்லி தொண்ணூற்றி நாலாவது மண் தத்துவத்தை நிரூபணம் பண்ணார் இதில் ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு பூதமும் தோன்றும் பொழுது அதற்கு முன்பு உள்ள தத்துவம் வரும் ஆகாசம் தோன்றுச்சுன்னா ஆகாசத்துக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பிரம்மன் இருக்குது மாயை இருக்குது பிரம்மனுடைய ஸ்வரூபம் இருத்தல் சத்தியம் மாயையினுடைய ஸ்வரூபம் மித்தியா இது ரெண்டும் வந்துடும் ஆகாசத்துக்கு பிறகு ஆகாசத்துடைய ஸ்பெஷல் குணம் சப்தம் பிறகு அதுலேருந்து வாயு வரும் பொழுது அந்த மூணு வரும் வாயுவினுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் பிறகு வாயுவிலிருந்து அக்னி வரும்போது அந்த நாள் வந்துடும் அக்னியினுடைய ஸ்பெஷல் குணம் ரூபம் பிற அக்னியிலேருந்து ஜலம் வரும் பொழுது இதனுடைய ஸ்பெஷல் குணம் சுவை அந்த மிச்சம் இருக்க குணமும் வரும் பிறகு மண்ணுக்கு வாசனை அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா குணமும் வந்து இதில் சத்தை தவிர பிரம்மனை தவிர மிச்சம் எல்லாமே மித்தியான் நிறுவனம் பண்ணும் இதுவரைக்கும் நாம் பார்த்த கருத்து அது தொண்ணூற்றி வரைக்கும் பார்த்தோம் தொண்ணூற்றி போன கிளாஸில் இந்த இந்த பூமியையும் இந்த பூமி தத்துவ வரைக்கும் வந்து அதுவும் சத்துலேருந்து பிரிச்சாச்சுன்னு சொன்னால் இதுவும் மித்தியா என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது பிறகு தொண்ணூற்றி அஞ்சாவது ஸ்லோகத்தில் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னென்னா ஸ்தூலமான பஞ்சபூதம் சூக்ஷமமான பஞ்சபூதம் இனி ஸ்தூல பஞ்சபூதம் உருவாகணும்னு சொல்லி அதிலிருந்து பிரம்மாண்டம் இந்த சூலமான பஞ்சபூத கூட்டம் உருவானதுன்னு மட்டும் சொன்னார் அதுபேர் பிரம்மாண்டம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இதில் இன்னொரு முக்கியமான கருத்து வந்தது பிரம்மனின் ஒரு பகுதியாக மாயை இருக்கிறது மாயையின் ஒரு பகுதியாக அதை விட கம்மியாக ஆகாசம் அதை கம்மி ஆகாசோட வாயு கம்மி அதை குறைவாக வியாபித்துள்ளது ஒவ்வொன்றையும் சொல்லும் இது கற்பிக்கப்பட்டதுங்கிற வார்த்தையும் பயன்படுத்தினார் ஆகாசத்தில் வாயு கற்பிக்கப்பட்டது வாயுவில் அக்னி கற்பிக்கப்பட்டது அக்னியில் ஜலம் கற்பிக்கப்பட்டது மண் கற்பிக்கப்பட்டது அப்போயே அந்த மித்தியாங்கிற கருத்தையும் வர்றார் பிறகு தொண்ணூற்றி இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் உருவானன இந்த உலகம் உருவாகலை எப்படி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி செங்கல் மண்டலம் மொத்தமாக குமிச்சு வச்சுருக்கோமோ அது மாதிரி குமிச்சு வச்சாச்சு தயாராகலை ஜீவன் வீடு குடியேறுவதற்கு தகுந்த வீடு உருவாகலை பிறகு அந்த மொத்த பஞ்சபூதங்களிலிருந்து லோகங்கள் உருவாகினன அதில் என்ன சொன்னார் பதினாலு உலகங்கள் மட்டும் ஜீவராசிகள் வாழ்வதற்கு தகுந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னார் அதில் உயர்ந்த லோகம் தாழ்ந்த லோகம் மேல் கீழ்கிற அர்த்தத்தில் இல்லை ஜீவர்கள் வாழ தகுந்த லோகம் பதினான்கு லோகம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதற்காக உருவாக்கப்பட்டது பிறகு என்ன சொன்னார்னா அந்த லோகத்தில் எப்படி வாழ முடியுமோ எத் எந்த சரீரத்தில் வாழ்ந்தால் அங்கே வாழ முடியுமோ அப்படிப்பட்ட சரீரமும் படைக்கப்பட்டதுங்கிறார் தேவர்களுடைய சரீரம் வேறு அந்த லோகத்துக்கு தகுந்த சரீரம் கந்தர்வர்கள் சரீரம் வேறு மனித சரீரம் வேறு ஏன்னா இங்கே வாழ்வதற்கு தகுந்த சரீரம் நம்மளுக்கு இங்கேயே நம்ம பேயி பிசாசம்லான்னு சொல்கிறோம் அதுக்கு ஒரு சரீரம் இருக்குது அதுக்கு ஏதோ சூ சூக்ஷமாக ஒரு சரீரம் இருக்குமா அதுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது அது என்ன பண்ணணுமா அஸ்தூல சரீரத்தை தேடி அலையுங்கிறாங்க அது அப்படி அதே மாதிரி மீன் எடுத்துக்கோங்க தரையில் வாழ முடியுமா அப்போ அதுக்கு தகுந்த சரீரத்தை அங்கே படைச்சிருக்கார் தண்ணிக்குள்ளே வாழ்கிறதுக்கு ஆமையும் எடுத்துக்கோங்க முதலை எடுத்துக்கோங்க தவளை எடுத்துக்கங்க ரெண்டுலேயும் வாழ்கிற சரீரம் அதுக்கு தண்ணிக்குள்ளேயும் வாழும் தரையிலையும் வாழும் பிற மிருகங்கள் பறவைகள் வானத்தில் வாழ்கிறது மாதிரி இப்படி ஒவ்வொரு அது எப்படி வாழணுமோ அது எப்படி இருக்கணுமோ எந்த லோகத்தில் இருக்கோ அதற்கு தகுந்த சரீரம் படைக்கப்பட்டதுன்னார் அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது அவனுடைய பாப புண்ணியத்திற்கு ஏற்ப சரீரங்கள் புண்ணியம் நிறையா பண்ணால் உயர்ந்த சரீரம் பாவம் நிறையா பண்ணால் தாழ்ந்த சரீரம் இப்படி அந்தந்த சரீரங்களில் இருந்து இந்த உலகத்தில் வாழ்கின்றன பிறகு இந்த உலகம் இந்த சரீரம் முதல் எல்லாத்தையும் சத்திலிருந்து பிரிச்சா அனைத்து மித்தியா ஒன்று கூட உண்மையாக இல்லை பொய்யாக இருக்கிறது காட்சிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு கருத்து வந்தது என்னென்னா பிரிச்சிட்டோம்னு சொன்னால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் கண்ணுக்கு தெரியுத தொண்ணூற்றி ஏழாவது செலோகத்தை ஒரு கருத்து பார்த்தோம் அதாவது இந்த பிரம்மாண்டம் உலகங்கள் தேகங்கள் இவைகளிடமிருந்து சத்வஸ்துவை பிரிக்க வேண்டும் பிரித்தாச்சுன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இது மித்தியான் நிறுவனம் பண்ணியாச்சு இந்த உலகம் எல்லாம் சரீரம் முதல் கொண்டு மித்தியான் நிறுவனம் பண்ண பிறகு பொய்யா இருக்குது எப்படி கண்ணுக்கு தெரியுது விளங்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் விளங்கட்டுமே விளங்கிட்டு போட்டுமே என்னார் அதில் தோஷமே இல்லை அப்படின்னார் ஏன்னு சொன்னால் சில உலகத்தில் பொதுவாக எப்பயுமே இருக்கிறது தெரியும் இல்லை அது தெரியாது இது ஒரு முக்கியமான கருத்தை நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் போன கிளாஸில் விளக்கம் சொல்லியாச்சு இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா இந்த இடத்துல இப்போ இந்த ஃபோன் இருக்குது டேபிள் இருக்குது இருக்கிறதுனால தெரியுது இங்கே யானை இருக்குதுன்னு நான் சொல்ல முடியுமா பூனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா ஏன்னா இல்லை விளங்கலை இருக்குது விளங்குது இதுதான் உலக நியதி அப்படி இந்த உலகம் இல்லைங்கிற விளங்கிட்டு இருக்கேன் பிரம்மன் விளங்கலை பிரம்மன் இருக்கதே தெரியல விளங்காததை விளங்குகிறது பார்வைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை இல்லைங்கிறீங்கன்னா இது வந்து சில இடங்கள் அப்படியெல்லாம் உண்டு கருத்தை நாம் பார்த்தோம் சில இடத்தில் இல்லாதது விளங்கும் சில இடத்தில் இருப்பது விளங்காது நிறைய உதாரணம் பார்த்தோம் காணல் நீர் கண்ணுக்கு தெரியுது ஆனால் உண்மையிலே இல்லை இல்லாதது அங்கே இருப்பது மாதிரி விளங்குது பூமி தட்டையாக இருக்குங்கிறோம் உண்மையிலே தட்டையாக இருக்கான்னா தட்டையாக இல்லை அது உருண்டையாக இருக்குது காட்சிக்கு இருக்கிறதுக்கு மாறித்தானே இருக்குது உண்மையிலேயே பார்த்தா காணல் நீர் இல்லை ஆகாஷம் வானம் நீல தெரியுது கடல் நீல நிறமாக தெரியுது உண்மையிலே நீளநிலம் இருக்கா அங்கே நீல நிறம் இல்லை தண்ணியில் நீல கிடையாது ஆனால் நீலை நிறை விளங்குதே இல்லாதது விளங்குவது ஒன்று பிறகு பிரம்மன் வந்து இல்லான இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அது அறியாமையினால் எப்பயுமே அறியாமை இருந்தால் இருக்கிறது விளங்காது இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தேன் நாம் இந்த கால் இருக்குது இந்த காலில் இப்போ பகலில் கூட பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவான் அப்பங்க உட்காந்துருக்காங்க சேர் இருக்குது மைக் இருக்குது அது இருக்குது எல்லாம் சொல்லுவோம் வெளிச்சம் இருக்குங்கிறது மைண்டில் வராது வெளிச்சம் இருக்குங்கிறது தெரியும்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா அந்த மைண்டில் ஏறுறது இல்லை எல்லாத்தையும் சொல்ல வெளிச்சம் இருக்குன்னு சொன்னால் அன்றைக்கு இன்னொரு உதாரணம் கூட சொன்னேன் இப்போ இந்த கையை நீட்டினா கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் கை இருக்குது விரல் இருக்குது நகம் இருக்குது வேக இருக்குது எல்லாம் சொல்லுவோம் உணர்வு இருக்குதுன்னு சொல்லுவோமா அந்த உணர்வை மறந்துடுவோம் அது இருக்குது தெரியல இன்னொன்னு நல்ல இருட்டாயிருச்சு வெளியே இருந்து ஒருத்தர் கேட்கிறார் இந்த காலில் என்ன இருக்குன்னு கேட்கிறார் தெரியல என்னன்னு சொல்லுவோம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் இருக்கு ஆனா தெரியலை ஏன் தெரியலை இருள் மறைச்சிருச்சு இவ்வளவு சேர் பேர் உட்காந்து கூட இருளா தெரியும் அப்ப இருப்பது விளங்காமல் இருப்பதற்கு இருள் ஒன்று காரணமாக இருக்கு அது மாதிரி பிரம்மன் இருக்கு அது விளங்காமல் இருப்பதற்கு அறியாமை என்ற இருள் காரணமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த உலகம் உண்மையிலேயே இல்லை ஆனால் விளங்கி கொண்டிருக்கிறது விளங்கட்டுமே அப்படிங்கிற தப்பு ஒன்று இல்லை தோஷமே இல்லை அப்படிங்கிறார் பிரம்மன் விளங்கிக் கொண்டு இருந்தாலும் விளங்காமல் இருப்பது அறியாமையினால் பிராந்தியினால் ஞானிகளுக்கும் ரத்துவத்தை புரிந்தவர்களுக்கும் பிரம்மன் இருக்கிறது என்பது தெளிவாக விளங்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டது பிறகு அடுத்து தொண்ணூற்றி எட்டாவது ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்து சொன்னார் அதாவது இதை மனசில் நிறை நிறுத்தியாச்சுன்னு சொன்னால் இந்த சத்வஸ்து என்றுமே மாறாது இது நம்மை விட்டு நீங்கவே நீங்காது இந்த அறிவு எப்பொழுதும் போகவே போகாது அதை நல்லா நிறை நிறு நிறை நிறுத்துகிறார் அடுத்து அதுக்கு போன கிளாஸில் ஒரு உதாரணம் கூட சொன்னேன் சினிமா தியேட்டரில் பிறகு எல்லாம் எல்லா சேலும் பார்ப்போம் நெருப்பு எரியும் தண்ணி வரும் வெள்ளை வரும் புயல் வரும் காற்று அடிக்கும் எல்லாம் சினிமாவும் பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து ரசி போன்ட்டு சண்டை நடக்கும் சிரிப்பு சீன எல்லாம் நடக்கும் முடிஞ்ச சினிமா ஆஃப் ஆனவுன்னு என்ன இருக்கும் திற மட்டும்தான் இருக்கும் ஒன்றும் இருக்காது திற மாறாது அது நிறையா எப்பயுமே இருக்கும் மிச்சம் வந்து போகும் அது மாதிரி இந்த உலகத்தில் என்ன வேணால் வரும் போகும் இந்த ஞானம் இந்த அறிவு வந்தால் போகாது அது நிலையா இருக்குது அந்த அறிவில் தான் எல்லாமே இருக்குது எஞ்சியிருப்பது இந்த ஞானம் மட்டுமே அப்படிங்கிறார் இது மாறவே மாறாது இந்த உலகம் பொய் என்ற அறிவு திருப்பி உண்மைங்கிற அறிவுக்கு வராது இந்த பிரம்மன் சத்தியம்ங்கிற அறிவு பொய்ங்கிற அறிவுக்கு போகாது என்ன தெரிஞ்சுக்கிட்டமோ அது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து தொண்ணூற்றி எட்டில் நிலைநிறுத்தினார் தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி ஒம்பது வரைக்கும் முடிவரையாக கருத்துக்கள் பார்த்தோம் அதில் வந்து சில சந்தேகங்கள்லாம் நீக்கப்பட்டுச்சு என்ன சந்தேகம்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒம்போதில் ஒருத்தன் வந்து அந்த ஞானமெல்லாம் வந்தாச்சு அவன் எப்படி செயல்படுவான் என்று பார்க்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருப்பான்ட்டேன் ஞானம் வந்தால் ஒரு வித்தியாசமெல்லாம் இருக்காது அவன் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு அப்படியே செய்வான் மனசில் சில மாற்றங்கள் இருக்கும் பாவனையில் மாற்றங்கள் இருக்குமே உள்ள செயல்பாடுகளில் எந்த மாற்றம் இரு பொய்யுங்கிறதுனால அதை விட்டு விலகி போக முடியாது வகோ மாட்டம் போக முடியாது பொய்யான உடம்புலதே இருக்கேன் பொய்யான மனசத்தையும் கையாளுறோம் பொய்யான மனசுலதே உண்மையான ஞானமும் வருது அதனால் அதை விட்டு நீங்க முடியாது இது பொய்யன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி வரைக்கும் நம்ம பார்த்து முடித்தோம் இப்போ நூறாறு ஸ்லோகம் பார்க்கணும் தொண்ணூற்றி அவன் எப்படி இருந்தானோ அப்படி இருப்பான் செயல் மாற்றம் இல்லைங்கிறார் சரி மற்ற மனிதர்கள் மற்ற மதவாதிகள்லாம் இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க எப்படி இருப்பான் அவங்களை அப்படியே இருந்து சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்ற சுலோகம் நூறு படிக்கலாம் ஜகத் பேதோயதாயதாம் உத்ஷியதே அநேக யுக்தியாம் ஜோய உ அனைத்த தா இந்த ஞானத்தை பெற்ற ஞானி ஒருவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் இருப்பான் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அதே செஞ்சுக்கிட்டு இருப்பான் மாற்றம் இருக்காதுன்னு சொன்னார் தொண்ணூற்றி ஒம்பதில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அத்வைதிகளை தவிர மற்ற மதவாதிகள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அப்படி எது அவங்க எதுக்கு என்ன சிந்தனை எதுவோ அந்த சிந்தனையில அவங்க இருப்பாங்க அவங்க அப்படி இருக்கிறதுனால இவனுக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிறார் அத்வைதிக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கருத்து வச்சுருப்போம் நம்ம மதத்தில் மற்ற மதவாதிகள் வேற இப்போ முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ நம்மளை ஒத்துக்கிறதே இல்லை புரியுதுங்களா நாம் பொதுவாக எல்லாத்தையும் ஒத்துக்குருவோம் நம்மகிட்ட ஒரு குணம் இருக்குது எல்லாத்தையுமே கடவுள் ஏற்றுக்கிறோம் எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அது மாதிரி இந்து மதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது துவைதிகள் இருக்காங்க பௌத்தர்கள் இருக்காங்க காணாதர்கள் சாங்கியர்கள்னு சொல்லி நிறைய பிரிவுகள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மன் சத்தியம்ங்கிறத விட்டுட்டு இந்த ஜகத்து தான் சத்தியங்கிறதுலாம் நிறையா இருக்காங்க அதை நிறுவனம் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லி தர்க்கத்தைலாம் பயன்படுத்தி சொல்கிறாங்க சரி நீ அத்வைதம் சத்தியம் பிரம்மன் சத்தியம்னு சொல்லிட்டிங்க ஏகம் ஏவம் அத்விதீம்னு சொல்லிட்டேங்க உங்களுக்கு எதிராக அவங்களாம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களேன்னா சொல்லிட்டோமே எப்படிங்கிறாரு அது அவங்க ஸ்டேஜில் அதே கரெக்டு அவங்களுடைய நே நாமளும் அப்படித்தானே ஒரு நாள் இருந்தோம் அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அதை நாங்கள் பொருட்படுத்துவது இல்லை அப்படிங்கிறாரு பொதுவாக அத்வைதிகளுக்கு யாருமே விரோதி கிடையாது பிறகு இந்த பூர்வ பட்சம்லாம்னு சொன்னீங்களே எதிர்க்கு எதிர்க்கு எதிர்த்துடைய பேசுகிற பேசுகிறான் அவனை வாதம் பண்ணி ஜெயிச்சு உங்கள் கருத்தை நிலைநாட்டினேன்னா நம்ம தெளிவுக்கு யார்கிட்டையும் போய் அத்வைதி வாதம் பண்ண மாட்டான் விஷயம் தெரியணும் சந்தேகமாக இருக்குது தெளிவுபடுத்தணும்னு கேள்வி கேட்டால் பரி சொல்வான் வாதம் பண்ணுவான் சும்மா போய் விதாண்டா வாதமாக போய் இங்கே வாங்க நான் சொல்கிறதே கரெக்ட்டுன்னு சொல்லி வாதம் பண்ண மாட்டேன் அதனால் என்ன சொல்கிறாருன்னு அவங்க செய்கிறது அப்படியே செய்யட்டும் அதில் ஒன்றும் தோஷம் கிடையாது எங்களுக்கு நஷ்டம் கிடையாதுங்கிறார் இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லுவோம்னா நம்ம குழந்தை பருவத்தில் நிறைய விஷயகள் பண்ணோம் விளையாண்டோம் எல்லாம் பண்ணோம் என்னென்னமோ பண்ணோம் ரசித்து பண்ணோமா இல்லையா விளையாட்டெல்லாம் நல்லா ரசித்து விளையாண்டோம் பால் விளையாடுவோம் கிரிக்கெட் விளையாடுவோம் கபடி விளையாடுவோம் என்னென்னமோ விளையாட்டுகள் பெண்களுக்கு அவங்களுக்கு தனியாக விளையாட்டுகள் சின்ன குழந்தைகளை செஞ்ச காரியத்தை ஒன்னையாவது இப்போ செய்வோம்மா செய்ய சொன்னால் செய்வோம்மா அது மாதிரி அத்வைதி என்ன பண்ணுவான்னா அவங்க நிலையில சொல்கிறாங்க பூஜை பண்ணுறதையோ இந்த நிறைய அந்த மாதிரி வழிபாடுகளையும் எந்த குறையும் சொல்ல மாட்டான் அது அவங்களுடைய நிலையில சரின்னு சொல்லி அதையும் ரசிப்பான் அதை கண்டுக்கிற மாட்டான் அதுக்கு அதை வந்து ஒதுக்குறதும் கிடையாது அது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறார் அதாவது துவை தான் இருக்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா சக்தி பெரியவரா எல்லா வந்து நடக்கும் அதை நிரூபணமெல்லாம் பண்ணுவாங்க உண்மையான தேடலோட சிவன்தான் பெரியவர்னு சொல்லி ஒருத்தன் வந்து சிவனை பார்க்கணும் முயற்சி பண்ணி போயிட்டான்னா சிவனே என்ன பண்ணிடுவார் எல்லாம் ஒன்றுதான்னு அவரே காட்டி கொடுத்துருவார் இப்போ அர்த்தநாரீஸ்வரர் வடிவருந்துச்சு உண்மையான சிவபக்தர் அதனால் என்ன பண்ணார் அவருக்கு உணர்ச்சாவும் சக்தியை நான் கும்பிட மாட்டேன்னார் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரர் கொடுத்துட்டார் அத்தேயத்தை காமிஷ்டாரா இல்லையா அவர் சிவனை கும்பிட்றவங்க சங்க நாராயண கும்பிட மாட்டாங்க ஒருத்தர்லாம் சொல்வார் அதாவது காதலை குண்டலை மாட்டி காது மாட்டியிருப்பாராம் மணி மாட்டியிருப்பாரான் கழுத்தில் அதாவது சிவன் சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு தலையாட்டிருவார் அவர் நாராயணன்னு சொல்லிவிட்டு இவர் தலையாட்டி ஏன்னா அந்த சத்தமே காதல ஒன்று துவஷம் அப்படி ஒரு துவேஷம் துவேஷத்தில் அந்த உண்மையான பக்தி இருந்தால் பகவான் என்ன பண்ணிப்பார் சங்கர் நாராயணான காட்சி கொடுத்துட்டார் அவருக்கு அப்போ சங்கரனும் நான் தேன் நாராயணன் நான் தேன் அப்போ உண்மையான தேடலோடு நீங்கள் போனீங்கன்னா அது இது உறுதியாகிடும் அது வரைக்கும் தப்பு இல்லை அப்படிங்கிறார் ராமகிருஷ்ணரே ஒரு இடத்துல ஒரு சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல பெரிய வாதம் நடந்துக்கிட்டு இருந்தான் சிவன் பெரியவரா சி விஷ்ணு பெரியவரான்னு முடியவே இல்லை ஒரு ஞானி வந்திருக்கார் ஒரு வந்த உடனே என்ன வாதம் அப்படின்னு இருக்கார் நீங்கள் சொல்லுங்கன்றிருக்காங்க அந்த சிவன் பெரியவரான வாத நீ சிவனை பார்த்துருக்கியான்னு இருக்கார் பார்க்கல பார்க்க முயற்சியாக பண்ணியிருக்கேன் இல்லைங்கிற முதல்ல செய்ய சிவனை பார்த்துட்டுன்னா இந்த வாதமே வராதுன்றார் விஷ்ணு பெரியவரான வாதம் ஆன பார்த்து அவரையும் கேட்டாரான் விஷ்ணுவை பார்த்துருக்கேன் பார்க்கல முதல்ல பார்க்க முயற்சி பண்ண விஷ்ணுவை பார்த்துட்டுன்னா இந்த வாதமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறார் அது மாதிரி இந்த அடிப்படையில் இது தோஷம் இல்லை அது அவங்க அடிப்படையில் பண்ணட்டும் அப்படிங்கிறார் நம்ம கருத்து பிரம்மன் சத்தியம் ஜெகத் மித்தியா அவங்க பிரம்மனை பற்றி பேசுறதில்ல இந்த ஜெகத்து உண்மைங்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதெல்லாம் போட்டு அவங்க நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாரு சாங்கிய காணாத பௌத்த ஆதவ் போன்ற மதவாதிகள் என்ன சொல்கிறாங்க இந்த ஜகத்தில் இருக்க வேற்றுமைகள் இதுக்குள்ளே இருக்க வேற்றுமைகள்லாம் பார்த்து புத்தியை கையாண்டு இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அவங்க நிறுவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் அவங்க பாட்டுக்கு பண்ணட்டும் ஆனால் உண்மையில் ஒரு நாளைக்கே இதுக்கு வந்துடுவாங்க நம்மளுக்கு அதனால் தோஷம் இல்லை அப்படிங்கிறார் காணாத தரிசனம் தரிசனம் இருக்கான் காணாத முனிவர் எழுதுனது அங்கே உண்மையிலே ஒன்றுமே காணாது அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு தத்துவம் இருக்காது அப்படிங்கிறார் ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம மதத்தினுடைய பலமே என்ன தெரியுங்களா இந்த துவைதம்தான் அத்வைதம் ஆழமாக இருக்குது ஆனால் எத்தனை கடவுள் வழிபாடுகள் எத்தனை பூஜை முறைகள் இதெல்லாம் பலகீனம்னு சொல்கிறாங்க உண்மையிலே பலகீனம் கிடையாது நம்ம மதத்துக்கு பலம் ஏதோ காது ஊத்துறது தீச்செட்டி எடுத்துகிறது திருவிழாவில் கோயிலில் கடாலெல்லாம் வெட்டுவாங்க ஏதோ ஒன்று அவனுடைய வழிபாடு அவன் சாப்பிட்றான் கோயிலுக்கு வழிபாடு பண்ணி சாப்பிட்றட்டும் விதோ பக்தி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பலங்கிறாங்க இதெல்லாம் அந்த ஆரம்ப நிலையில் சரிதான் உண்மையான தேடலோடு போகிறவனுக்கு இந்த வழிக்கு வந்துடுவான் எங்கள் இதிலையே ஒரு எங்கள் கிராமத்தில் ஏழ்மலையில் ஒரு சம்பவம் இந்த மதத்தை மதத்தை எது காப்பாற்றியிருக்குன்னு அந்த வழிபாட்டு முறைதான் அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு மதம் மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை எல்லாம் அந்த ஒரு தொகுதி முழுசாக ஒரு முப்பத்தஞ்சு கிராமத்தில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு நானும் அப்போ ஒரு ஒரு பெரிய தலைவர் வந்து இதெல்லாம் தடுக்கணும் போன்னு கூப்பிட்டு போகிறார் இப்போ அவங்க வீட்டில் போய் அந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் போய் பேசும்பொழுது அந்த கேட்கும்போது என்ன இந்த மாதிரி உங்கள் நீங்கள்லாம் மதம் மாற போகிறீங்களாம்ல அப்படின்னு அப்போ ஒன்று சொல்கிறாங்க இல்லை நின்று போச்சு அப்படி சாமி எப்படி நின்று போச்சுங்கிறேன் இல்லை எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருக்குது வயசான கிழவி காளியம்மா சாமியாகிடும் அது சொன்னாத்தே மாறுவோம்னு சொல்லிட்டோம் அதுகிட்ட போய் அந்த யார் மதம் மாற்றுறதுக்கு அந்த ஊரில் அந்த ஜாதி தலைவர் இருக்காரோ அவர் அதையும் சரி கட்டிட்டார் சரி கட்டிவிட்டு அதிட்ட போய் கடைசியாக நீ சொல்லுத்தா சொல்லி சொல்லு அப்பத்தானு கூப்பிடுறாரு சொல்லு அப்போத்தா எல்லோரும் மாற சொல்ல அப்போத்தான்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் சரிடாக மாறிடலாம் இந்த மதம் மாறின பிறகு நம்ம அந்த காளியாத்தாளுக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கலாமான்னு கேட்டிருக்கோம் அதை கேட்ட கேள்விய ஆடு வெட்டி பொங்க வைக்கலாமான்னு கேட்டுச்சான் அந்த பாட்டி அது எப்படித்தான் போட முடியும் நம்ம வசூலி தொழுவத்தான போனா போட கிறுக்கு இருந்துச்சான் இப்படி சொல்லிச்சான் ஒரு வேலையை பார்த்துட்டு போலான்னு இருக்கான் காளியம்மனுக்கு பொங்க வைக்காம கெடாட்ட என்ன நீ மதம் மாட்டேன் அது புரியல இது ஊறி போயிருக்கு நிறைய காப்பாற்றுறது இல்லைங்கிற நம்ம சாமியா சொல்லுவார் இந்த கயிறு ஊத்துறது தீச்சத்து எடுக்கிறது இதெல்லாம் விடக்கூடாதும்பாரு தேர் இழுக்கிறது திருவிழா இதெல்லாம் நம்ம ஆரம்பம் அது அந்தந்த நிலையில் அவங்க கரெக்டு மற்றவங்க வர்றவங்க ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருப்பாங்க முன்னேறி வர்றவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் அதனால் எந்த தோஷமும் இல்லை அவர்கள் அப்படியே இருக்கட்டும் ஞானி எப்படி இருக்கானோ அப்படி இருப்பான் மற்றவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கட்டும் அதில் எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்கிறாரு நாகர்வயில் ஒன்று பார்த்தேன் நான் விட போய்கிட்டு பெரிய திருவிழா லைட்டு சீரியல் வாழை அது இதுன்னு பார்த்தா ஏதோ மாரியம்மன் திருவிழா நடக்குது போல நினச்சி போய்கிட்ருந்தேன் பொங்கல் வச்சிக்கிட்டு இருக்காங்க வரிசையாக கொலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பொங்க வைக்கிறாங்க நல்லா பூ வச்சு எல்லா வரிசையாக அந்த பொங்க வைக்கிறாங்க தேர் ஒன்று இழுத்து நிற்கிது பார்த்தா உள்ள சீசர் இருக்கார் அத்தனை வழிபாட்டு முறையும் நம்ம முறை முடியலை அவங்கள ஒத்துவத்தில் இருக்க மாட்டாங்கு நிறைய நம்ம கல்ச்சர் இருந்தாலும் அவங்க காப்பாற்ற முடியுது கீழான நிலை நினைக்கக்கூடாது அது அப்படியே இருக்கட்டும் அவர்கள் பாணியில் அவர்கள் போகட்டும் சொல்லி இந்த சுலோகத்தில் சொல்றாரு நூறு அர்த்தம் பார்த்திடலாம் சாங்கிய காணாத சாங்கிய சாங்கியர்கள் கானாத காணாத தரிசனம் காணாத முனிவர் எழுதிய வைசேஷிக தரிசனம் அதுக்கு பேர் காணாத தரிசனம் அது காணாமே போயிடுச்சுப்பௌத்த ஆதௌ ஆத்யேகி பௌத்த ஆத்யை பௌத்த ஆத்யேகினா புத்த பின்பற்றுபவர்கள் சாங்கியர்கள் காணாத தரிசனம் புத்த பின்பற்றுபவர்கள் ஜகத் பேதா ஜகத்பேதோன் இருக்குது ஜெகத்பேதா உலகத்தின் விதவிதமான வேற்றுமைகளை யதா யதா யதா யதா கீழே பாருங்கள் அபேக்ஷியதே அநேக யுக்தியா அநேக யுக்தியா பலவிதமான யுக்திகளால் யதா யதா எப்படி எப்படி அபேட்சியில் உத்பேக்ஷியதே உத்பேட்சியதே அநேக யுக்தியா உத்பேக்ஷியதேன்னா கற்பனை செய்து பார்க்கின்றார்களோ சாங்கியர்கள் காணாத தரிசனம் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் உலகத்தின் விதவிதமான வேற்றுமைகளை பலவிதமான யுக்திகளால் எப்படி எப்படி செய்து பார்க்கின்றார்களோ ரெண்டாவதுல கடைசுவர் ததா ததா அப்படி அப்படியே பவத் வேஷ பவத் வேஷ வேஷன்னா பவத் பவதூ ஏச ஏசன்னா இந்த ஜகத் பேதமானது அப்படி எப்படியே இந்த ஜகத் பேதமானது பவது இருக்கட்டும் அந்த பேதம் அப்படி இருந்துட்டு போட்டுங்கிறாரு அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி பண்ணிவிட்டு போட்டோம் அதனால் நம்மளுக்கு அத்வைதிகளுக்கு தோஷம் கிடையாது அவங்கெல்லாம் அத்வைதியை பொறுத்தவரை குழந்தைங்க குழந்தைகள் சீரரசிப்போமா வெறுப்பமா ஏன்னா நாமளும் அந்த நிலையிலருந்து வந்திருக்கோம் அதனால் என்ன சொல்கிறாரு மற்ற மதவாதிகளை நாம் அலட்சியம் செய்வதில்லை கொண்டு கண்டுகொள்றது இல்லை அதே நேரத்தில் அதை சரியுமே ஏற்றுக்கிறது இல்லை நம்ம வந்து அதை அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்க செய்கிறது கரெக்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்னு சொல்கிறது இல்லை அவங்க நிலையில் அது சரி அது அலட்சியம் செய்வதில்லை கண்டு கொள்வதில்லை அப்படிங்கிறார் அடுத்து நூற்றி ஒன்று சுலோகம் படிக்கிறேன் சதத்வைதம் நிச்சங்க இரண்யவாதி அவா சைத்தம் நிச்சங்க சென்ற சுகத்தில் நாம் மற்ற மதவாதிகளை கண்டு கொள்வதில்லைன்னு சொன்னோம் அலட்சியம் செய்வதில்லை அவங்க வாட்டுக்கு அவங்க சேர்ந்து சொல்லிட்டோம் அவங்களை அவமதிக்கிறதில்ல அவங்க பாணியில் அவங்க செய்ய விட்டாச்சு இங்கே என்ன சொல்கிறாருன்னா மற்ற மதவாதிகள் இந்த அத்வைதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவங்க அலட்சியம் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அதனால் கெடுதல் உண்டு அத்வைதத்துக்கு அலட்சியம் செய்கிறதுனாலையோ இதை அவமதிக்கிறதுனாலேயோ அவங்களுக்கு கெடுதல் உண்டு நாம் அவங்கள கண்டு கொள்ளாமல் இருக்கிற நம்மளுக்கு கெடுதல் கிடையாது அப்படிங்கிறார் அத்வைதிகளுக்கு அதை வந்து பொருட்படுத்தாமல் இருப்பதால் கெடுதல் இல்லை அவங்க பாட்டுக்கு செய்வாட்டுக்கு இருக்கான் ஆனால் நம்மள அவன் துவேஷமாக பார்க்குறாங்க இந்த அத்வைதத்தில் இருக்கிறவங்க அத்வைதத்துக்கு வராமே இருக்கிறாங்க பார்த்திங்களா சில பேர் அவங்க இதுக்கு வந்து அலட்சியம் செய்வதனாலேயோ அவமதிப்பதாலேயோ அவர்களுக்கு கெடுதல் உண்டு அப்படிங்கிறார் அதாவது ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணம் வேணும் அறிவை கொடுக்கும் கருவி வேணும் அது இருந்தால் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்துல யானை இருக்குது சிங்கம் இருக்குன்னு சும்மா சொல்ல முடியாது இருந்தாலையும் சொல்ல முடியும் நான் கண்ணால் பார்க்குறேன் அங்கே யானையும் இல்லை சிங்கம் இல்லை நான் கண்ணால் பார்க்குறேன் இந்த டேபிள் இருக்குது இந்த சேர் இருக்குது அப்போ கண்ணுங்கிற அறிவை கொடுக்கும் கருவியை வச்சுத்தான் ஒன்று இருக்குது இல்லைன்னே சொல்ல முடியும் அப்படி தானே நம்ம இந்த மற்ற அனைத்து மதவாதிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐந்து இந்திரியங்கள் வழியாக அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை வச்சுக்கிட்டு உண்மைன்னு சொல்கிறாங்க பிரத்யக்ஷப் பிரமாணம்னு பேர் கண்ணில் பார்க்குறது காதில் கேட்கறது சுவைக்கிறது இந்த ஐந்து இந்திரியங்கள் வழியாக உலக விஷயங்களை அறிவதற்கு பேர் பிரத்யக்ஷப் பிரமாணம் அதாவது நேரடியாக தெரிஞ்சுக்கிற அறிவு கருவிகள்னு பேர் அப்படி தானே சொல்கிறோம் பார்த்து திருக்குன்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறான்னு சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் கண்ணில் நேர பார்த்து இதெல்லாம் இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் இந்திரியங்களை அவமதிக்கிறீங்கன்னு நம்மளை பார்த்துட்டுறாங்க கண்ணில் பார்க்கறது காதலை கேட்கறது சு எல்லாத்தையும் இல்லைன்னு சொன்னான் இது எப்படி அக்ரமும் அக்ரவமாக இல்லையா அநியாயமா இல்லையான்னு சொல்லி அவன் வந்து நம்மளை என்ன சொல்கிறான் நீங்கள் பிரத்யட்ச பிரமாணத்தை அவமதிக்கிறீர்கள் நேரில் பார்ப்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ளாததால் இந்த பிரத்யட்ச பிரமாணத்திற்கு அவமரியாதை செய்கிறீர்கள்னு அவங்க சொல்கிறான் நம்ம என்ன சொல்கிறான் சித்தாந்தி அவனை பார்த்து நீங்கள் எங்கள் சாஸ்திரத்தை அவமானம் பண்ணுறீங்கிறான் துவைதிகளை என்ன பண்ணுறாங்க நீங்கள் நான் அவன் என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரத்தியட்ச கண்ணு காது மூக்கெல்லாம் அலட்சியம் பண்ணுறீங்கிறான் பா நேராக பார்க்கறத நம்ம என்ன சொல்கிறோம் சாஸ்திரம் ஒன்று சொல்லியிருக்கு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மை ஜகத் மித்யா இதெல்லாம் சொல்லியிருக்கு அதை நீங்கள் வந்து சாஸ்திரத்தைவே அவமதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்புறம் இடையில ஒருத்தன் சொல்கிறான் நீ அவனை அவமதிக்கிற அவன் உடனே அவமதிக்கிறான் போப்போ ரெண்டு பேரும் அவமிச்சு பேசாமல் போயிடுங்க ஏட்டிக்கு போட்டி சரியாக போச்சு அப்படின்னு சொல்லலாமான்னா அவங்க துவைதிகளை அவமதிக்கிறதுனால அவனுக்கு நஷ்டம் நம்ம வந்து அவமதிக்கிறது இல்லை உண்மையிலேயே அதை கண்டுக்கிறது இல்லை நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறார் எப்படின்னா இதுக்கும் சயின்டிஸ்டாகவே பார்ப்போமே இப்போ ரெண்டு பேர் விஞ்ஞானிகள் இருக்காங்க ஒரு விஞ்ஞானி பூர்வபக்ஷின்னு வச்சுக்கிறோம் பூர்வபக்ஷன் நம்மளுக்கு எதிராக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கார் அவர் கண்ணில் பார்க்குறத வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு இன்னொருத்தர் நிறையா கருவிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறார் ஒரு விஞ்ஞானி நேரம் பார்க்குறப்போ பூமி தட்டையாத்தையாக பிறகு உண்டை வட்டம் அது இப்படி தட்டையாக இருக்குங்கிறார் பூமி நின்றுக்கிட்டே இருக்குது சூரியன் தான் போதுங்கிறார் இன்னொரு விஞ்ஞானி இல்லை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் இது தட்டையாக இல்லை பூமி உருண்டையாக இருக்குது ஏன்னா நேரில் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது வேறு வகையில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பூமி தட்டையாகவே கிடையாது உருண்டையாக இருக்குது பூமி இப்போ அது மட்டும் இல்லை சூரியன் சு போகலை நின்றுக்கிட்டு இருக்குது பூமி தான் சுற்றுதுங்கிறது எங்கேயா சுத்துது நின்றுக்கிட்டையாக இருக்குது சுற்றுறது சுத்தர் தெரியவன்னு அவன் சொல்கிறான் இதில் யாருக்கு லாபம் அவின்னு சொல்கிறது யார் அந்த பூமி நிற்கிது சுத்தலை தட்டையாக இருக்குதுன்னு சொல்கிறத சொல்கிறவனுக்கு லாபமா உண்மையிலே பூமி தான் சுற்றுது சூரியன் நிற்கிறவன்கிற விஞ்ஞானிக்கு இவன் இதை வச்சு என்ன பண்ணுவான் நிறையா ஆராய்ச்சி பண்ணி சேட்டலைட் விட்றான் எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் இருக்கு அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது அவனுக்கு நஷ்டம்தான் அப்போ நேரில் பார்க்குறத ஒத்துக்கிறவனுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை உலகத்தில் இருக்கான் அவ்வளோதான் இவனுக்கு உலகத்துலேயும் இருக்கான் அதை வச்சு நிறைய முன்னேற்றம் ஏற்படுது விஞ்ஞானத்துலேயே இருக்கா இல்லைங்களா அது மாதிரி இந்த சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி அதை ஒத்துக்கிட்டு அதில் நீ வாழ்ந்தன்னு சொன்னால் இந்த சம்சாரங்கிற துக்கத்தில் விடுபடலாம் நீ அதை உண்மையு ஏற்றுக்கிட்டு இருந்த சம்சாரம் போகாது துக்கம் போகாது அதனால உனக்கு நஷ்டம் அத்வைதிகளுக்கு நஷ்டம் இல்லைங்கிறார் இரண்டு பேர் வந்து ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க ரெண்டு பேர் ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க ஒருத்தர் என்ன பண்ணுறேன் இந்த வேண்ட வந்துட்டு நீ வந்து நடந்ததை வந்து இல்லைன்னு சொல்கிறான் இல்லவே இல்லைன்னு சொல்கிறான் இந்த பார்த்தவன் என்ன சொல்லுவான் அண்டை புழுது புழுகிறேன்னு சொல்லுவான்னு சொல்ல மாட்டாங்கண்ணா என்னப்பா நேரம் பார்த்ததை நீ இப்படி பொய் தப்பாக சொல்கிறிய அண்டை புழுது புழுகிறேன்னு சொல்வான் அப்படித்தான் நம்மளை பார்த்து பூரை வச்சு சொல்கிறான் நேர பார்க்குறத போய் இல்லைன்னு சொல்கிறது அதை விட பெரிய பொய் உலகத்தில் இருக்குமாங்கிறான் அவன் நாம் என்ன சொல்கிறோம் உண்மையிலேயே அதுதான் பொய்யி பிரம்மன்னே சத்தியம்ங்கிறத நாம் நிறுவனம் பண்ணுறோம் இதில் நாம் இந்த கருத்தை அவனுடைய கருத்தை நிராகரணம் பண்ணுவதால் நம்மளுக்கு லாபம் நம்மளுடைய கருத்தை அவன் நிராகரணம் பண்ணுவதை துவைதிகளுக்கு லாபம் கிடையாது நஷ்டந்தேன் ஒரு குழந்தை இருக்குது தப்பான வழியில் போகுது நீ அங்கே போகாதேன்னு சொல்லி அப்பா கண்டிக்கிறார் நீ போகிறது தப்புன்னு சொல்லி கண்டித்து போகக்கூடாமல் தடுத்துறாரு அது குழந்தைக்கு லாபமாக நஷ்டமா லாபந்தேன் குழந்தை அப்பா வேலைக்கு போகிறாரு நீ போகக்கூடாது தடுத்து பாட்டினா அது குழந்தைக்கு நஷ்டம் அவருக்கு நஷ்டம் அது இவர் போகிற த அது மாதிரி துவைதிகள் நம்மளை தப்புன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் இஷ்டம் அ நாம் அவங்கள தப்புன்னு சொன்னால் அவங்க நம்ம வழிக்கு வந்தால் கடைப்பிடிச்சவன் நல்லது அப்படின்பாங்க ரெண்டு பேர் போகிறாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் ஒருத்தன் இந்த பஞ்சதர்சி கிளாஸுக்கு வர்றாரு ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு போகிறேங்கிறாரு இவர் வழி அவர் பின்பற்றுனா அவருக்கு லாபம் இவர் அவர் போகிறத கண்டுக்கிறாமல் இருந்தாலும் இவருக்கு லாபம் தான் யாருக்கு இங்கே வர்றவருக்கு அவர் வந்து நம்மளை என்ன பண்ணுவார் இவனை கிரிக்க மாதிரி சொல்வார் என்னமோ பஞ்சபோதம் மகாபோதமாக இவனே ஒரு போதமாகத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டல் பண்ணுவார் போய்ட்டு அவர் சினிமாவுக்கு போனால் என்ன இருக்கும் இதை அவமதிக்கிறதுனால அவருக்கு நஷ்டம் தான் அவர் சினிமாவுக்கு போகிறது அவமதிக்கிறதுனால இவனுக்கு நஷ்டமா இவனுக்கு லாபம் தான் அது துவைதத்தை கண்டுகொள்ளாமல் அதை புறக்கணித்தால் அத்வைதிகளுக்கு லாபம் அத்வைதத்தை புறக்கணிப்பதால் அவர்களுக்கு லாபம் இல்லை சம்சாரம் தான் நீங்கள் இந்த இளம் வயசு பையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் காலேஜிலே பார்த்துருக்கேன் சில பேர் ஜாலியாக தெரியும் படிக்க மாட்டான் அப்படியே ஜாலியாக என்ஜி என்ஜாய் வாழ்க்கை லைஃப்பே என்ஜாய் பண்ணணும்னு தெரியவான் சில பேர் நல்லா சின்சியராக படிச்சுக்கிட்டு இருப்பான் இந்த சின்சியராக படிக்கிறவனை பார்த்து இந்த ஜாலியை என்ஜாய் பண்ணுறவன் என்ன சொல்லியா தெரியுங்களா நீங்களும் உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட்டும்பான் பூமிக்கு பாரம்பாம் உண்மையில அவன் தான் எப்படி இருக்கு பாருங்க அது அப்போ தெரியாது பின்னாடிதான் தெரியும் அது மாதிரி அத்வைத கருத்துக்கள் வந்து உண்மையான துக்கத்தை நீக்குவது அது புரியாததால் அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்குத்தான் நட்டமே ஒழிய நம்மளுக்கு நட்டம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்தல நூற்றி ஒன்று அந்யவாதிபிகி வார்த்தை முதல் வரில்லை அவைக்ஞாதம் சதத்வைதம் நிச்சங்கைகி அந்யவாதிபிகி அந்யவாதிபிகின்னா மற்ற மதவாதிகளால் நீச்சங்கைகை அதுக்கு முதல் வார்த்தை சந்தேகம் இல்லாமல் கடைசி வரியில் கடைசி வார்த்தை அதுக்கு அடுத்த முதல் வார்த்தை அந்நவாதி பிகி மற்ற மதவாதிகளால் நீச்சங்கைகை சந்தேகம் இல்லாமல் சத் அத்வைதம் சதத்வைதம் இருக்கு சத்து அத்வைதம் அதை பிரிச்சோம்னா சத் வஸ்துவான அத்வைதம் அவைக்ஞாதம் முதல் வரி அவைஞாதம் அலட்சியம் செய்யப்படுகிறது மற்ற மதவாதிகளால் சந்தேகம் இல்லாமல் சத்வஸ்துவான அத்வைதம் அலட்சியம் செய்யப்படுகிறது முதல் வார்த்தை ரெண்டாவது வார வரியில் ஏகம்பா சதிரஸ்மாகம் தத்வைதம் அவஜானதாம் தத்வைதம் தத்வைதம் சொன்னால் அந்த நாம் அந்த துவைதத்தை அவஜானதாம் அவஜானதாம் அவனதாம்னா கண்டுகொள்ளாததால் நாம் அந்த துவைதத்தை கண்டுகொள்ளாததால் அந்த துவ துவைதத்தை அவமதிக்கிறதில்லை அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை நாம் கண்டுகொள்ளாததால் ஏவம் கா சதி ரஷ்மாகம் நமக்கு என்ன கேடு வந்துவிட போகிறதுங்கிறார் நம்ம துவைதத்தை கண்டுக்கிறாதனால கேடு இல்லை அவங்க அத்வைதத்தை கண்டுக்கொள்ளாததினால அவங்களுக்கு கேடு உண்டு துவைதிகள் அத்வைதத்தை அலட்சியம் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு லாபம் இல்லை நன்மைதான் நன்மை இல்லை கேடு உண்டு அத்வைதிகள் துவைதத்தை அலட்சியம் செய்வது செய்வதில்லை ஆனால் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கெடுதல் இல்லை நன்மைதான் அப்படின்னு சொல்லி நூற்றி ஒன்றாவது ஸ்லோகத்தை சொல்கிறார் நூற்றி ரெண்டு படிக்கலாம் னீன்முத்தீரியவாசு சேதத் வைவேதி தைரிய சசியாபுமானே ஏஷ ஜீவன் முக்தஇ தீர்யதே இந்த சுலோகத்தில் துவைதத்தின் இருப்பை குறைப்பதில் அந்த புத்தி உறுதியாச்சுன்னா அத்வயத்தில் புத்தி உறுதியாகுங்கிறார் அப்படி அத்வைதத்தில் அந்த அறிவு உறுதியாயிட்டா அந்த மனிதன் ஜீவன் முக்தனாகிறான் இது சுலோகத்தினுடைய பொருள் இந்த சுலோகம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கேள்விக்கு பதி சொல்கிறது மாதிரி இருக்குது அந்த கேள்வி இதில் சொல்லலை அந்த கேள்வி எப்படி இருக்கும் நம்ம கற்பனை பண்ணிக்கிறான் அதாவது பிரம்மன் சத்தியம் அத்வைதம் என்று சொல்கிறீர்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் பிரம்மன் சத்தியம் தான் அத்வைதம் அகம் பிரம்மாஷ்மி கரெக்டு தான் நீங்கள் சொல்லி ஒத்துக்குங்க ஓகே அப்படிங்கிறான் ஆனால் இந்த ஜகத்தை நீங்கள் பொய்யின்னு சொல்லணும் அதை நீங்கள் உண்மை சத்தியம் ஏகம்னு சொல்லிட்டு போங்க இந்த உலகத்தை எதுக்கு பொய்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது தேவையில்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேஞ்சு கேட்கலாம் அப்படி கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா நீ இந்த ஜகத்தை எப்போ பொய்யின்னு ஒத்துக்கிட்டு உறுதியாக இருக்கையோ அப்பத்தான் பிரம்மன் அத்வைதங்கிற கருத்தை உறுதியாகும் இந்த ஜகமும் சத்தியம் பிரம்மனும் சத்தியம்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கிறார் இந்த துவைதம் இந்த துவைதம்ங்கிறது இல்லைனாத்த அத்வைத சித்திக்கும் துவைதம் இருக்குன்னு அத்வைதங்கிற வார்த்தையை அங்கே பயன்படாமல் போயிடும் அதனால் என்ன சொல்கிறேன் அவனால் சொல்லுங்கள் துவைத அதுபாடுக்கு இருந்துட்டு போட்டோமேங்கிற இருக்கட்டும் அந்த சத்தியம் நீ சொல்லிட்டீங்கன்னா துவைதம் சத்தியமாகாது அதனால் இதனுடைய உண்மைத்தன்மை இல்லைங்கிற புத்தி ஆழமாக போகணுங்கிறார் என்ன சொல்லுவாங்க வேதாந்தத்தை ஒரே வரியில் சொல்லுங்கன்னா ஜகத் மித்தியா பிரம்மன் சத்தியம் அங்கே ரெண்டும் முக்கியம் பிரம்மன் சத்தியம் நான் சத்தியம் ஆத்மா சத்தியம் ஆத்மா அழியாதது என்ற கருத்து மட்டும் முக்கியம் கிடையாது இந்த உடல் மித்தியா உள்ள மித்தியா உலக மித்தியாங்கிற கருத்தும் வேணும் இது பொய்னாத்தையும் அது அது உண்மைங்கிறது ஆழமாக அதனால இந்த ஜெகத் மித்தியாங்கிற கருத்து எவ்வளவு உள்ள போதோ அப்பத்தான் இந்த பிரம்மன் அத்வைதம் உள்ள போகும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது ஒரே சில ஒருத்தன் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேர் போகிறாங்க பைக்கில் எ எத்தனை பேர் பைக் ஓட்ட முடியும் ஒருத்தர் தான் ஓட் இது நான் தான் அவன் நான் தான் ஓட்டு நினைக்கிறான் எப்படி உண்மையாகாது அதை தான் உண்மையாக இருக்க முடியும் ஒருத்தன் ஓட்டலேன்னு சொன்னாத்தையும் ஒருத்தன் உண்மையாக அவன் ரெண்டு பேரும் ஓட்டு நேர்க ஒத்துக்கிற முடியுமா காரே டிரைவிங் பண்ணால் அதில் ஒருத்தர் தான் உட்காந்து ஓட்ட முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஓட்டிகிட்டு வந்து சொல்ல முடியாது தப்பு அது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒன்று ஒருத்த ஓட்டிருக்கணும் ஒருத்தர் ஓட்டாம இருக்கணும் அது மாதிரி ஒன்று பொய்யாக இருந்தால் தான் ஒன்று உண்மையாக இருக்க முடியும் உலகமும் உண்மையாக இருக்கட்டும் பிரம்மனும் உண்மையாக இருக்கட்டும்னா இருக்காது இந்த உலகம் பொய்யுங்கிற கருத்தும் உன் ஆழமாக பதிய வேண்டும்ங்கிறார் சொல்லுவாங்க சில பேர் ரெண்டு பேர் போயிருப்பான் ஒருத்தன் திருடி இருப்பான் இன்னொருத்தன் திருடி இருக்க மாட்டான் அவன் என்ன சொல்லுவானா நீ திருடல்ன்னு சொல்லிக்க என்னைய திருடல் காமிக்காதே என்பான் எது சொன்னாலும் இவன் திருடலனு சொன்னா அவன் ரெண்டு பேரும் இருக்காங்கன்னா இவன் திருடல் சொன்னால் அவன் திருடனான் இல்லை அவன் திருடன் அவன் படித்தான் திருடனே சொன்னாலும் இவன் திருடன் இல்லைன்னு ஆயிடுவான் உண்மாதானே ஒரு கருத்தை மட்டும் இல்லைன்னு அர்த்த முடியாது ஒன்று உண்மைன்னா ஒன்று அப்படி ஆயிரும் அத்வைதம் தான் உண்மைன்னா ஜகத் மித்தியாவும் ஆயிரும் ஜகத் மித்தியாங்கிற கருத்தை நம்ம பதியும் ஊர்ல அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனால துவைதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறையோ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாத்த துவயத்து முக்கியத்துவம்னா துவைதம் பொய்யுங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறையோ இந்த உலகம் பொய்யுங்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறையோ அந்த கருத்து எப்படி ஆழமாக பதிவுதோ அந்த அளவுக்குத்தான் பிரம்மன் நான் ஆத்மா சத்தியங்கிற கருத்து உள்ளே ஆழமாக பதியும் அப்படிங்கிறார் துணி கடைக்கு போவோம் துணி வாங்குவோம் துணி நல்ல துணியாங்கிறது கொஞ்சம் நேரந்தே பார்ப்போம் அதிக நேரம் கவனம் செலுத்துகிறோம் டிசைன் தான் டிசைனில் தான் கவனம் பூரா இருக்கும் அதனால தானே வீட்டில் வந்தவொன்னா திருப்பி அந்த டிசைன் எடுத்துருக்கலாமே இந்த டிசைன் எடுத்துட்டு கடையில் போய் துணி எதுக்கு மாற்றுறாங்க துணி நல்லா இல்லை தர நல்லா இல்லைன்னு யாராவது மாற்றுறாங்களா டிசைன் பிடிக்கலன்னு போய் மாற்றுவோம் அந்த டிசைனில் கவனம் இல்லைன்னு வச்சுருங்க அந்த மாற்றமே வராது வெள்ளைச்சரை எடுத்துட்டு வந்தால் என்னையாவது டிசைன் பிடிக்கலையும் மாற்றுவீங்களா யாரும் மாற்ற மாட்டாங்க மற்றது அத்தனை மாற்றம் இருக்குது அப்போ துவைதம் மித்யாங்கிற கருத்து ஆழமாக பதியும் பொழுது இது அத்வைத பதியும் முடிச்சிடலாம் துவைதா வைக்யா சுஸ்திதா சேத் துவைத அவைக்ஞா சுஸ்திதா அதை துவைத அவைக்யா துவைதத்தின் அவைக்ஞா இருப்பை குறைப்பதில் சுஸ்திதா சேத் உறுதியானால் இந்த இருமையின் இருமை இருக்கிறது என்பதனுடைய அந்த தத்துவத்தை அந்த எண்ணத்தை குறைப்பது உறுதியானால் அடுத்த வார்த்தை அத்வைதே அத்வைதத்தில் தீஹி புத்தியானது ஸ்திராபவேத்து உறுதியாகும் இந்த துவைதம் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருக்குவாருங்க அதை வந்து குறைச்சிடணும் அந்த எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடாது அது மேலோட்டமாக இருக்கலாம் ஆழமாக இருக்கக்கூடாது அப்படி அதை குறைக்கிற பொழுது அத்வைதத்தில் வந்து அது உண்மைங்கிற புத்தி உறுதியாகிவிடும் அத்வைதத்தில் புத்தியானது உறுதியாகும் ரெண்டாவது வரி ஸ்தைரியே தஷ்யாகா ஸ்தைரியே தசியாகனா அந்த அறிவானது அப்படி உறுதியாகிவிட்டால் புமான் ஏசக புமான் ஏசக ஏசக புமான் அந்த மனிதன் அந்த உறுதியடைந்த அந்த மனிதன் ஜீவன் முக்தக இடீர்யதே ஜீன் முக்தக ஜீவன் முக்தகன்னா ஜீவன் முக்தன் இடி ஈரியதே என்று சொல்லப்படுகின்றான் இந்த துவைதத்தின் உண்மை என்ற புத்தி இந்த துவைதம் உண்மைங்கிற புத்தியை வந்து குறைச்சிடணும் அப்படி குறைக்கும் பொழுது அத்வைத உண்மை புத்தி உறுதியாயிரும் அப்படி ரெண்டும் ஆயிடுச்சின்னு சொன்னால் அவனுக்கு பிறகு ஜீவன் முக்தி அகம் சத்தியம் ஜகத் நித்தியாங்கிற கருத்து உறுதியானவனே ஜீவன் முக்தி அடைகின்றான் என்ற கருத்து இது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நூற்றி மூணு கொஞ்சம் இடைவெளி பிறப்பாக அறிவோம் கச்சு